சத்குரு சுவாமி கி ஜ குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா இந்த முச்சுக்குந்த ஸ்துதி எவ்வளவு சக்தின்னு சொல்லிட்டு இருந்தோம் சொல்றதுல என்ன முக்கியமான விசேஷங்கள்லாம் காமிக்கிறார்கள்னா உன்னுடைய பக்தி ஒன்று மட்டும் துர்லபமே ஒழிய அதாவது கிருஷ்ண கண்ணன்ட்ட சொல்கிறது காமங்கள் ஆசைகள் அந்த உலக சுகங்கள் அதெல்லாம் ஒன்று பெரிய துர்லபம் இல்லை அதனால் அதை வரணா கேட்பதற்கும் தக்கது அல்ல அப்படிங்கிறத தீர்மானமாக இருக்கோ அபக்தர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அந்த சம்சாரம் அதுதான் ஜனன மரண அதை எட்டு ஸ்லோகங்கள் சொன்னார் அவர் காம சுகமானது பன்னி குரங்கு எல்லா பிறவைகளையும் கிடைக்கிறது காம சுகம் எல்லா விதமான சுகங்களும் பகவத்பஜனும் மனுஷ பிறவி அதுவும் இந்த இதில் பூமியில் பாரத வருஷ பரத கண்டை கிடைச்சாதான் கர்ம பூமி இங்கே தான் அது மனுஷ பிறவையை தவிர்த்து வேறு பிறவிகளை கிடைக்காது அதனால் மனுஷ ஜென்மாவை அடைந்து ஒண்ணை பற்றி பஜிக்காமல் அடியன் அப்படி இருந்தேன்னா மூடன் தான் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட அப்படி அவர் வந்து அவருடைய ஸ்துதியில் தெரிவித்தார் ஒரு மனுஷன் ஒரு கதையை காண்பிக்கிறார் ஒரு கதையை கதையை கேட்ப கழுங்கும் ஒரு கதையை கேட்குறேன் சொல்கிறார் ஒரு மனுஷன் வந்து வீட்டில் ஏதாவது கண்ணன் வந்து இப்போ இதில் தானே கோக்குலத்துனா வந்திருக்காங்க அந்த கோக்குலத்தில் இருக்கதையை கணக்க வச்சுக்கலாம் வந்து வீட்டில் வெண்ணை நல்ல வெண்ணை நல்லா திரட்டி எடுத்து வச்சு பண்ண வெண்ணை அது எரி சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக காப்பாற்ற வேண்டி உரிமையிலே வச்சுருக்கான் போட்டு கட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன் இது எலிக்கு தெரிஞ்சிருக்கு அது என்ன பண்ணிச்சு மேலே ஏறி கயத்தில் ஏறி கயத்தில் அது வழியாக இறங்கி அந்த பாத்திரத்தில் வெண்ணெய சாப்பிட்றதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கு ரொம்ப காலமாக ஆகாரம் இல்லாமல் ஒரு பாம்பு அது மேலே இருக்குது அது என்ன கூதாச்சேன் கா காட்டு பிரதேசம் இது தானே குடிசை தானே அங்கெல்லாம் இருந்திருக்கு அந்த எலி போகிறத பார்த்த உடனே மெல்லாக அது ஊர்ந்து வருது உர்ந்து வருது அது எலி எண்ணெய் வெண்ணையை சாப்பிட்ற போது கப்புன்னு பட்டுன்னு போய் அந்த வந்து பிடிக்கிறது அப்போது இதுவோ எலியோ அந்த வெண்ணையை பார்த்துட்டே இருக்கு தனக்கு ஆபத்து மிருத்தியு வரதை பார்க்கல பின்னால் இருக்கிறத பார்க்காம எலி இருக்கு எப்படி அந்த எலியை வந்து அந்த பாம்பு பிடிக்கும் அப்படி இந்த மனுஷனானவன் காலரூப்பியாக இருக்கக்கூடிய யமன் மிருத்து மரண தேவத காலன் அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான பகவானுடைய இதுதானே அந்தறியாமல் அவளுக்கு இருக்கார் இல்லைங்க அவனுடைய அதிர்ஷ்டானம் பண்ணப்பட்ட மறந்து போய் விஷயத்திலையும் அதாவது லௌகிக விஷயத்தில் நோக்கு கொண்டு அதனால் பகவான் கால ரூப்பியாக இருக்கான் விஷ்ணு புராணத்தில் வசப்பட்டு அழிந்து போகிறான் அப்போது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எட்டு ஸ்லோகங்களில் அந்த பகவத் பக்தி இல்லாமல் பகவான்கிட்ட ஒரு மனசை செலுத்தாமல் இருக்கக்கூடியவனுடைய கஷ்டங்களும் சம்சார பந்தம் இருக்கிறதையும் சொல்லி கஷ்டங்களை சொல்லி அப்புறம் பகவத் பக்தியால் சம்சார பந்த நிவர்த்தி வருது அதுதான் கடைசி அஞ்சு ஸ்லோகங்கள் சொன்னார் சொன்னார் நீ கண்ணன் என்ன ஏத்தி விடுறான் கண்ணன் மாத்தி விடுறான் ஏமா போகங்களை நீ அனுபவித்தா உன் கைவல்லியன் தானே கிடைச்சிடும் அப்படின்னு பயப்படாத வருத்தப்படாது அப்படின்னு போகத்துல ஆசை ஏற்படுத்துற மாதிரி அந்த கோபாலன் உனக்கு என்ன வர முடியுமோ கேளுணுன்னு அதை தான் சொல்றார் ஏமாத்தாரப்பா ஏமாத்தார உன்னுடைய மாயில மாட்டிட்டு நான் கஷ்டப்படக்கூடாது உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லைங்கிறது அந்த திடமான ஒரு நம்பிக்கையோட அப்படி முச்சுகுந்தன் சொன்னார் பார்ப்போம் பகவான் சொன்ன அனுகிரகத்தை பார்ப்போம் பகவான் சொல்றார் அதான் விட்டது கடைசியா சர்வபோம மகாராஜா சர்வபோம மகாராஜானா இந்த அகில பூமிக்கும் ஏக சக்கராதிபதியாக இருந்தார் அந்த முச்சுகுந்த சக்கரவர்த்தி இதெல்லாம் அந்த சூரியவம்சத்து ராஜாக்கள்லாம் அதுவும் சக்கரவர்த்தி அந்த அவரெல்லாம் போயிருக்கு அப்படி அகண்ட பூமண்டலாதிபதிக்கு ராஜாவாக இருந்த ஏ மகாராஜனே உன்னுடைய மதியானது புத்தியானது எந்த ஒரு ஆசை பற்று அந்த ஒரு அனுபவிக்கிறோங்கிற சுகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல எதுலையும் மாட்டிக்காம சுத்தமாக இருக்கு பரமார்த்தத்தை தெரிந்து ஒரு அந்த ஒரு உத்வேகம் அது சக்தி சக்தி வாய்ந்திரா இருக்கு திருடமா இருக்கு அதனால வரங்களால ஆசை காட்டப்பட்டவராக இருந்தபோது தான் அப்ப சொன்ன அடிமனால பிரலோபித சியாபி எத் வரைகி பிரலோபித சியாபி ஆசை காட்டி ஒன்றை தூண்டிவிட்டால் கூட உன் புத்தி அந்த ஆசைகளால் கொஞ்சம் கூட மாறவில்லை அதான் சொன்னது பிஎம்ஐ காம்ப்ளக்ஸ் மாறணும்னா பிஎம் தாண்டணும் தான் அப்போது அந்த புத்தி திருடமான நிச்சயமான புத்தியாக இருந்தது இந்த லௌகீக விஷயங்களில் மாட்டிக்கலாம் நீ வரங்களால் ஆசை காட்டப்பட்டீர் அப்படிங்கிறது உண்டோ ஆசை இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக பார்ப்பதற்காக காண்பிப்பதற்காக அப்புறமாதாய அதாவது அலட்சியம் இல்லாமல் கண்காணிப்பா கண்காணிப்பா கண்கூத்தி பாம்பா இருக்கான்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி திடமா தீவிரமா உன்னுடைய ஆசை இல்லாத தன்மையில பரமாத்ம பக்தியிலே இருக்குங்கிறது தெரியல அது தெரிஞ்சுட்டு எங்கள்கிட்ட ஏகாந்த பக்தி கொண்டவர்களுடைய புத்தி எப்பொழுதும் ஒரு நேரத்துலையும் விஷய சுகங்கள்லாம் அதனால் ஆக்கிரமிக்கப்படுவதில்லை அவங்களுடைய புத்தி விஷய சுகங்களால் பேதப்படுவதில்லை விழய சுகங்களால் எந்த விதம் பாதிக்கப்படுவதில்லை அது விட்டு போவதில்லை அதனே பக்தி இல்லாதவர்கள்லாம் பிராணாயாமம் போன்றவர்களால் யோகாபியாசம் செஞ்சாலும் பிராணாயம் பண்ணுறோம் யோகாபியா கூட செஞ்சால் கூட பக்தி இல்லாதவர்கள் மனசு வாசனை ஒழியாததுனால அக்ஷீண வாசனம் அதான் அடிக்க அடிக்கடி சொல்றது இந்த மனோ வாசனை வந்து முழுக்க போகணும் மனசு அதாவது மனசுல எந்த ஒரு பிடிப்பு பிடிக்கும் பிடிக்காதது வேணும் வேண்டாதிரி அப்படிங்கிற பலவிதமான வெறுப்பு விருப்பு எதுவுமே இல்லாம போகணும் அப்படி வாசனை ஒழியாம மறுபடியும் விஷயங்கள்ல போவதாக காணப்படுகிறது யாருக்கும் பக்தி இல்லாத பக்தி இல்லாதவர்களுக்கு அதற்கு பக்தி இல்லாத இருக்கிறவனுக்கும் அது பகவானுடைய கிருப்பையால் மறுபடியும் அந்த விஷயங்களில் போகாமல் இருக்கும் எங்கிட்ட மனசை செலுத்தியவனுக்கும் அண்ணன் சொல்றது எங்கிட்ட மனசை செலுத்தியவனுக்கும் பூமியில் இஷ்டம் போல சஞ்சரிக்கலாம் உனக்கு எங்கிட்ட பக்தியானது எப்பொழுதுமே அனபாயினி நித்தியதா எப்பொழுதுமே மை பக்தி எங்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியானது அனபாயினி இவன் அதாவது கொஞ்சமும் குன்றாத குறையாத அழிவில்லாத ஸ்திரமாக திருடமாக இருக்கட்டும் அஸ்து அப்படின்னா அனுகிரகம் அர்த்தம் அப்படின்னா அனுகிரகம்ட்டார் அஸ்துன்னு வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னா சத்தியமாக அர்த்தம் அப்படி இருந்தாலும் க்ஷாத்திர தர்மத்தில் இருந்ததுனால அதாவது க்ஷத்திய தர்மம் கத்திய தர்மத்தில் ஹிம்சை உண்டு இந்த பசங்களுக்கெல்லாம் இதே புத்தாவதாரம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுத்தது அவர் அசோகரதை ஃபாலோ பண்ணார்னா அதுக்காக பின்னால் வந்தவர்கள்லாம் பௌத்தர்களாக இருக்கணும்னா இருக்க முடியாது ராஜாக்கள் இப்போ நாட்டை ஆளக்கூடியவர்கள் நம்மளுடைய பாரத தேசத்தை ஆளக்கூடியவர்கள்னா புத்த மரத்தை ஃபாலோ பண்ணுன்னா நான் ஹிம்சையாக இருப்போன்னா எப்படியும் நடக்காது சைனாகாராக வந்து அவனும் புத்தாக இருக்கான் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான அவன் பக்கத்தில் இருக்கிற வந்து துளுக்கண்கள் எல்லாத்தையும் உங்களை அடிச்சு நோருக்கு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டானே எவ்வளோ கோட்டிக்கணக்கான இந்துக்கள் அழியப்பட்டிருக்கான இவன் என்னமான செக்குலர்ன்னு சொல்லப்பட்ட எந்த மடையனான ஹிந்துக்கு தான் தெரியல தான் தெரியல எதுவுமே தெரியும் தெரியல சத்தியம் எதுவும் தெரியல அவனுக்கு சுயநலம் ஜாஸ்தி சுயநலம் தான் ஜாஸ்தி இந்த ஹிந்துக்கள்கிட்ட அதுதான் பெரிய கஷ்டம் அவன் நான் சௌரியமாக இருந்தால் போகிறோம் நான் என்னுடைய மனைவி என் மக்கள் என் வீடு என்னுடைய பணம் பணம் பதவியும் அப்புறம் என்னுடைய சொத்து சுதந்திரம் என்னுடைய வேலை தான் போகிறோம் அப்படி இருக்கணும் அப்போது சத்திய தர்மத்தில் இருந்து வேட்டை அதெல்லாம் தர்மம் இது உண்டு ஹிம்சம் உண்டு வேட்டைகள்லாம் செய்தனால பிராணிகளை எல்லாம் நீங்கள் முடித்தீர்கள் நிறைய சண்டை போட்டிருக்கீர்கள் அதனால் பிராண வதை இருக்கு அதனால் என்னை ஆசிரியத்தவனாக இருந்து கொண்டும் இந்திரியங்களை ஜெயித்து மா மத பாசிரிதான் என்னை ஜெயித்த ஆசிரியத்தை இருந்து கொண்டோ இதேந்திரியனாக இருந்து கொண்டும் தப்பசால அந்த பாபங்கள் அகம் அந்த பாபத்தை அஜெகி எல்லாத்தையும் முடித்துருவோம் போக்கடித்துக்கொள்ளும் அப்படின்னு முனை பார்த்து சொல்றார் அடுத்த ஜென்மத்தில் அனந்தரே ஜென்ம நீதான் அடுத்த ஜென்மத்தில் வந்து எல்லா புராணிகளுக்கும் சர்வபூத சுகர்த்தமாக பூத்துவா எல்லா புராணிகளுக்கும் மிகவும் பிரியமாக இருக்கிறவனாக இருந்து கொண்டு துஜ துஜவரகா பிராமண சேற்றன் நடந்து கொண்டு பரமாத்மாவான் என்னை அடைவீராக கண்டிப்பா அடைவீராக அப்படின்ட்டார் அப்படின்னு அடுத்த ஜென்மால் தான் உனக்கு மோக்ங்கிறது சொல்லிட்டு கண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது அதுதான் பெரிய அவஸ்தை அவர் சொல்றார் விளக்கமான அர்த்தத்தை பார்ப்போம் பகவான் சொல்றார் கண்ணன் இந்த பூமண்டலத்தை முழுக்க இந்த எல்லாத்தையும் முழுக்க நீ ஆண்டவன் நீ பேர பெரிய ராஜா சக்கரவர்த்தி அப்ப உன்னுடைய எண்ணம் வந்து பவித்திரமா இருக்கு உன்னுடைய எண்ணம் பவித்திரமா இருக்கு ஆஹ் உண்மையான சத்தியமாவும் இருக்கு சத்தியத்தை உணர வேண்டிய ஞானத்தால் உயர்ந்திருக்கு நான் வந்து வரம் கொடுக்குறேன்னு உனக்கு ஆசை காட்டி கூட அந்த ஆசைக்கும் உன்னுடைய மனசு புத்தி அடிமையாகவில்லை அதில் மாட்டிக்கல மாட்டிக்கல அதுதான் முக்கியம் மாட்டிக்கலாம் நான் வரமளிப்பதாக நீ ஆசை காட்டினது கூட உன்னுடைய மனசு சும்மா ஒரு சாதாரணமாக இருக்கா இல்லை நீ திடமாக இருக்கியான்ங்கிறத ஒன்றை டெஸ்ட் பண்ணி பார்ப்பது சோதி பரீட்சை பண்ணி பார்ப்பதுக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அதனால் எங்கிட்ட தனியாக அதாவது ஏகாந்த பக்தி கொண்டவன்ட்ட எங்கிட்ட ஏகாந்த பக்தி ஏகபக்தி ஏகாந்த பக்தி பரமேகாந்த பக்தி பிரேம பக்தி கொண்டவனுடைய அறிவு இருக்கேன் என்றைக்கும் லௌகிக விஷயங்களில் இன்பங்களில் சுகங்களில் மயங்கி தெரியவே தெரியாது லௌகிக விஷயங்களை மாட்டிக்காது லௌகிகளை மாட்டிக்காது அதனையும் பக்தி இல்லாமல் மனசை பக்தி ஓண முக்கியம் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு பக்தி இல்லாமல் பிராணாயமம் போன்ற யோகாபியாசங்கள் யுஜானாம் யுஜானாம் அபக்தானாம் அதுதான் யுஜானானாம் அதாவது யோக பயிற்சியால் எல்லா பிராணாயாமம் செய்து எல்லாவற்றையும் அடக்குவதாக இருந்தாலும் அபக்தனாக இருந்தால் அதாவது ஹிருதயத்தில் மனசில் அந்த வாசன விசேஷங்கள்லாம் குறையாமல் குன்றாமல் அப்படி இருக்கு அது குறையணும் குறையணும் போகணும் அப்படி இருக்கக்கூடிய உடனே மனசு வந்து மறுபடியும் லௌகிக சுகங்களில் மாட்டி போகிறது அப்போ மனோவாசனை வந்து முழுக்க மனோவாசனை முழுக்க அழியணும் மனோவாசனை முழுக்க என்ன அதுதான் சத்சங்கம் பக்தி மனோவாசனை முழுக்க போனோன்னா அதுதான் சத்சங்கம் பக்தி இப்போ அடியா பாகம் சொன்னா இது சத்சங்கம் அதுவும் பகவானுடைய காண்பிக்கூடிய பக்தி நான் அது என்ன எவ்வளவு விதமான பக்தி இருக்குங்கிறத பார்த்தோம் அப்படியெல்லாம் இருக்கு அப்படி எங்கிட்டையே மனசையும் புத்தியையும் ஹயத்தத்தையும் பதித்து இந்த லோகத்தில் இஷ்டப்படி நீ வந்து சஞ்சாரம் பண்ணிடுவான் உன்னுடைய பக்தியும் எப்பொழுதுமே எங்கிட்ட விலகாம திடமாக நிலச்சி திடமாக இருக்கும் அதனால் பயப்படணும் அதனால இந்த கஷத்தியனாக இருந்தே கஷத்திய தர்மத்தில் இருந்ததுனால நீ வந்து பிராணிஹிம்சை பண்ண வேண்டியிருந்தது மற்ற ஜீவஹிம்சை பண்ண வேண்டியிருந்தது அதனால் வேட்டை போன்றவர்களால் வேட்டையாடுறதெல்லாம் அவர்களுடைய அலவுடு தொழில் அதனால பிராணிகளை ஜீவஹிம்சை பண்ணி பொன்றிக்கணும் இதுலையும் அவன் தேவர்களுக்காக சண்டை போட்டிருக்க இதனால் என்னையே நினச்சிண்டு மனசை அடக்கி தபஸ் இருந்து அந்த பாப்பத்தை ஹிம்ச பண்ண பாப்பத்தை போக்கிக்கும் இதுதான் தர்மம் ஆச்சு அப்பையன்னா கண்ணனுடைய ஆதசம் ஆதேசம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீ வந்து எப்படியோ கொஞ்சம் பேலன்ஸு இது இருக்கணும் பாப்பம் இருக்குன்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் தூரம் வந்தாச்சு அவனுக்கு வந்து எப்படியும் முக்திங்கிறது கர கரத்தளத்தில் இருக்கு அந்த ஹத்தா மலகமாக இருக்குது அதனால் வந்து இன்னொரு ஜென்மா எடுத்துன்னு வரட்டமே ஒன்று கஷ்டம் இல்லை என்ன மாதிரி கடகட்ட கை சார்ந்த உடனே தூக்கி விடணும் அதாவது பாஸ்மார்க் போட்டு தூக்கி விடணும் அப்போ அதனையும் அப்படி அடுத்த பிறவியில் அடுத்த ஜென்மாவில் எல்லா ஜீவராசிகளையும் மிகவும் பிரியம் கொண்டும் ஸ்னேகத்தை கொண்டும் கருணையோடு இருந்து பிராமணனாக நீ பிறந்து பிராமண சிரேஷ்டனாக இருந்து பரமாத்மவன் என்ன நிச்சயம் நீ வந்து அடைவீராக அப்படியும் அனுகிரகம் அடுத்த தினமால தான் உனக்கு வந்து மோட்சம் சொல்லி முடிச்சுட்டான் கண்ணன் ஒன்று உன்னுடையதை வந்து அடுத்த அத்தியாயங்களை பார்ப்போம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலில் இந்த ஜராசந்தன் காலைவனனுக்கு அவங்களுடைய சேனைகள்லாம் எப்படி பங்கீடு பண்ணது செஞ்சது போக அதெல்லாத்தையும் கொ சில ஸ்லோகங்களால் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ருக்மிணி கல்யாணம் மூணு அத்தியாயங்களில் சொல்லப்படுது ஐம்பத்தி ரெண்டில் ருக்மிணி தாயார் இப்பொழுது இருக்கக்கூடிய நாக்பூர்னு சொல்லப்படு இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் குண்டினபுரம் இருந்தது அங்கே இருந்தவர் இவரோ சௌராட்ட தேயத்தில் அந்த மூலையில் இருக்கார் அவர் ாப்பட்டினம்ிதி பண்டுக்கு சமுதிரத்துல இருக்கு அப்படியே ஒரு சந்தேகம் அனுப்புகிறார் அதுதான் ருக்மணியுடைய ஸ்மரணம் அடுத்தது அடுத்த ஐம்பத்தி மூணுல ருக்மணியை அவர் ஹரணம் அவர் வந்து கைப்பற்றி போறார் ராட்சச விதினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது இவர்களுக்கு கஷத்தியர்களுக்கு மாத்திரம் அலவுடும் க்ரத்திய வீரர்கள் எந்த ஒரு பெண் வந்து எந்த ஒரு ராஜாவை விரும்புகிறாளோ அந்த விரும்பக்கூடிய ராஜா விரும்பப்பட்ட அந்த பெண்ணை அவன் இப்படி வந்து தூக்கின்னு போகலாம் அது வந்து நியாயமாக ஓரளவுக்கு ஜாகஜான் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறான் அதனால் ஒரு பெண் எந்த ஒரு ராஜாவை விரும்புகிறாளோ அந்த விரும்பப்பட்ட ராஜா ராஜா க்ஷத்தியனாக இருக்கும் பட்சத்தில் அந்த விரும்பக்கூடிய அந்த பெண்ணை அவர் வந்து பலாத்காரமாக தூக்கின் கல்யாணம் விதிப்படி செய்து கொள்ளலாம் கண்டன தான் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் முதல் அஞ்சு ஸ்லோகம் பார்ப்போம் ஜி பஞ்சாசத்தமோ ஜி இத்தம்சோ அனுகூத்த இஷ்வாந்தன பரிக்கமியமியா முகாத் ஸ்ரீசுக்கோவ்சோ அனுகீத்த கிருஷ்ணேன் யுக்வாக்குனரிக்கமியமியமா முகாத் சவீசக் கஷகான் மத்தியன் பசுத்வீருவனஸ்பீன் மலியுகம் பிராத்தும் ஜகாமதிசமுத்தம் சவீஷக்ஷுல மன் பசுத்வீருனீன் மலியுகம் பிரதும் ஜகாமதிஷமுத்தான் தப்பா நசங்கோ முத்தயமனே பிரவிஷது கந்தமாதனம் தபிரு நசங்கோ முத்தய நதாயமனே பிரவிஷே கதனம் பதறிய நரநாயசாரா ஹரிம் பதறியா ஆசா நரநாயலம் கர்வந்த சாச தபசாராதிம் பகவன் புனரீம் யவனவேஷ்டி ஹிலேச்சலம் நே தீம் கா பகவன் புனரீம் யவனவே ஹோ மிளேச்சலம் நேயாம் தன முதலஞ்சி ஷ்லோக்கம் மருடீம் பாம் அம்பத்தி ரெண்டாவது அத்யம் சீசுகோ வாச இத்தம் சோ அனுகீத்த அங்க கிருஷ்ணயுன பரிக்கம் நசிய நச்சிரா முகாத் சீசுகோ வாச்சம் சோ அனுகூத்தோங்க கிருஷ்ணனம் பரிக்கம்மியு முகாத் சவிலா மத்தியன் पशुनस्पती मलुयुगम प्राप्त जगाम चमुत्म सविक्षुखा मत्या पशुद्वीरधनस्पथीन मलुयुगम प्राप्त जगामदी चमुत्म तप्रद्धाधीरो निसंगो मुक्त संचय सन कृष्ण प्रावशते गंधमाधनम तप्रद्धा धीर निसंगो मुक्त संचय सन कृष्ण प्रवशते गंधमाधन बदर्श्रसाध्य யணம்ந்த சாசாந்தபசாராதிம் சர்வந்த சர்வந்த சதையாசா நாராயணால சர்வதுந்த சகசாந்த தபசாராதித்ம் பதிரியாசமாசாத்திய நரநாராயணாலயம் சர்வதுந்த சகாசாந்த தபசாராதிம் பகவான் புனராவிருத்திய புரிம் ஜ வனவேஷ்டிதாம் அத்வாமிலேச்சபலம் நிண்ணு ததியம் துவாரகாந்தனம் பகவான் புனராவிருத்திய புரிம் ஜவனவேஷ்டிதாம் அத்வாமிலேச்சபலம் நிண்ய ததியம் துவாரகாந்தனம் இதுக்குன்னால அந்த ஒரே ஆசிரியர் சொல்லவர் என்ன பண்றார் ஐம்பத்தி ஒன்றாம் ம் இந்த ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தின பயத்தால ஓடுற மாதிரி ஓடி துவாரகாப்பட்டினத்துக்கு அடைஞ்சி பிராமணனால வர்ணிக்கப்பட்ட இந்த ருக்மிணினுடைய வாய் வார்த்தையால வாய் வார்த்தை இல்ல பற்றதெல்லாம் எழுதல வாய் வார்த்தை தான் அதெல்லாம் நாம் வா ஜோடனை பண்ணி சொல்றதெல்லாம் இருக்கு வாய் வார்த்தையால் சொன்ன சந்தேகம் ஒரு தர சொன்னால் அவர் ஏகசந்த அவள் சொன்னால் ஏழு ஸ்லோகம் சொன்னால் ஏகசந்த உடனே பிடிச்சிருந்தார் நம்ம என்ன அதனால் வாய்மொழியால் கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த ஐம்பத் சந்தோஷப்பட்டு அவர் சொன்ன அந்த சந்தேசத்தை கேட்டு அனுமோதனம் பண்ணதை ஐம்பத்தி ரெண்டாவது உபதேசம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் சுகபிரமர்ஷிகள் அங்கா அப்பா அப்பா அப்படின்னு சொல்கிறது அதான் அபா அப்படின்னு தான் அழகாக இருக்குது சொல்கிறது இந்த கிருஷ்ணனால் இப்படி அனுகிரகம் செய்யப்பட்ட இது பண்ணார் ஆசீர்வாதம் பண்ணி அனுகூலம் பண்ணப்பட்ட வம்சத்தில் வந்த அந்த முச்சுக்குண்ட ராஜனான அவன் சக்கரவர்த்தி கிருஷ்ண பகவான பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த குகத்வாரத்திலே வெளியில் வந்தாங்க வெளியில் வந்தேன் அந்த முச்சுக்குந்தராஜன் வெளியில் வந்து பார்த்தா பல யுகங்கள் ஆகிடுத்தேன் பல வருஷங்கள் ஆகிடுத்து ஓடிப்படுத்தேன் மனுஷர்களும் பசுக்களும் குடிகளும் மரங்களும் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது யுகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சைஸ் சின்னதாக போடும் அப்போ பார்த்து கலியுகம் வந்துடுச்சோன்னு நினச்சிட்டு சின்னதாக கலியுகத்தின முடிவில் இருக்குது சாரி கிருதம் திரே தே துவாபர யுகத்தின் முடிவில் இருக்குது கிருத்தம் திரேதா துவாபரத்தினுடைய முடிவில் இருக்குது கலியுகம் கண்ணந்த உலகத்தை விட்டு போகிறப்போ தான் கலியுகம் வருது அப்போது கலியுகம் வரதாக நினைச்சிட்டு வடக்கு திசை பக்கம் போய் கலந்து போயிட்டான் வடக்கு திசையில் நம்ம இவர் இருக்கார் அந்த பத்ரிநாத் தபஸில் வந்து சிறத்தை கொண்டோ தப்சில் ஈடுபட்டு இந்திரியங்களை ஜெயித்து எந்த விதத்திலையும் பற்றி இல்லாமல் ஆசை இல்லாமல் எல்லா விதமான அந்த ஒரு சம்சயம் சந்தேகங்கள்லாம் போய் பரமாத்மா கிருஷ்ணன் அப்படிங்கிற அவனுட்டையும் மனசை செலுத்தி கந்த மாதன மலைக்கு போய் சேர்ந்தான் நரநாராயணனுடைய அந்த இருக்கக்கூடிய இடம் பதிரி ஆசிரமம் பதிரி காசிரமம் கா இது கலாப கிராமம் பதிரி விஷாலம் எல்லாம் ஒண்ணும் அப்படிப்பட்ட அடைந்து சுகதுக்கங்கள் போன்ற சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் சீத்தம் உஷ்ணம் இப்படியெல்லாம் இருக்க எல்லா அந்த இரட்டங்கள் அரட்டைகள் துவந்தங்கள்லாம் பொறுத்து கொண்டும் சாந்தமாக இருந்து அந்த மனசு புத்தி எல்லாத்தையும் அடக்கி ஹதயத்தில் அந்த பகவானை தரிசனம் பண்ணி நிறைய தபசால் ஆராதனை பண்ணார் கிருஷ்ண பகவானும் யவனர்களால் சூழப்பட்ட அந்த மதுராப்பட்டனத்தை அவனால் இருக்காங்க மூணு கோடி அவனர்கள் சூழப்பட்ட மதுராப்பட்டினம் திரும்பி வந்தார் திரும்ப வந்து மிலேச்சருடைய முடித்தான் அப்போ எப்படி சொன்னது மூணு கோடி யவனர்கள் மேலேச்சர சை பலம் அதை முடித்தான் இதை எப்படி அரசோகம் கால் ஸ்லோகம் சும்மா இருப்பாடி போகிற பக்கில் சொல்லிட்டாரு பதினெட்டு யோஜனை இது மூணு கோடி யவனர்கள் அப்படி எல்லாத்தையும் முடித்தும் அவர்களுடைய அலங்காரம் அவர்கள் நிறையா கொண்டு இருந்துருப்பாரு லாஜிஸ்டிக்ஸு நிறைய இதெல்லாம் இருக்குது தனம் இருக்கு அது எல்லாத்தையும் துவாரகை கொண்டு போயிட்டான் பகவான் ஆமாம் அவர்கள் ஜெயிச்சாச்சு முடிச்சாச்சு கொண்டு போயிட்டாங்க அது மாதிரி ஜெயித்தவர்களை கொண்டும் விவரமா பார்த்தோம் இவர் சொல்றார் பிரபா அபா ஐயா ரஜா ரஜினியே பரீட்சித்த இப்படி கிருஷ்ணனால அனுகிரகம் பண்ணப்பட்டார் உழப்பட்டார் அருள்பாடு அருளப்பாடு பண்ணப்பட்டார் அருளப்பாடை பண்ணப்பட்டார் அப்படிப்பட்ட யுக்ஷா குலத்தில் வந்து அந்த முதுகுந்து சக்கரவர்த்தி வேறு பிரதம் பண்ணார் பிரதட்சணம் பண்ணி ஓகே வெளியில் வந்தார் வந்து மனுஷர்களும் பிராணிகளும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கேன் சின்னதாக இதை பார்த்துட்டு அப்போது யுகா தர்மத்து பிரகாரம் சின்னதாக இருக்குங்கன்னு தெளிச்சுட்டு கழிவுகள் வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு அவன் மட்டுக்கும் என்ன டேபிளாக இருக்குது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இது போர்டாக போடுவான் அப்படி பார்த்துன்னு கழிவுகள் வந்துடுத்துன்னு நினச்சிட்டு வடக்கு நோக்கி போக தபஸ் வந்து மிகவும் ஈடுபாடு கொண்டும் பஞ்ச இந்திரியங்களை மடக்கி மனசை அடக்கி மனசு திடமா இருந்து கொண்டும் எல்லா விதமான சந்தேகங்கள் நீங்கி மனசை கிருஷ்ணத்திலேயே கிருஷ்ணன் மனசில் தெலுத்தியும் கந்தமாக நம்மளையே அடைந்தார் அப்போ நரநாரன் இருக்கக்கூடிய தபஸ் பண்ணக்கூடிய பதிர்காசி வந்து இன்ப துன்பங்கள் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் இன்ப துன்பங்கள் சீத்தம் துஷ்ணும் உஷ்ணம் இரட்டை தாண்டி சாந்தமா இருந்து தபஸாக ஆராதனை பண்ணார் மேல gestern genommen.